அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அழுக்காற்றின் அல்லவை செய்யார் அதாவது தீய வழிகளினால் துன்பங்களே விளையும் என்பதை அறிந்து அறிவுடைய பெரியோர் பொறாமையால் நிகழக்கூடிய அறமல்லாத செயல்களை செய்யமாட்டார்கள். மாட்டார்கள் என்பது இதனுடைய பொருள் நல்ல வழியது தீய வழியது என்பதை சாஸ்திரங்களின் வாயிலாக பெரியோர்கள் வாயிலாக அறிந்தவர்கள் பொறாமை தீய பண்பு தீய குணம் என்பதை அறிந்து பொறாமை குணத்தை கொள்ள மாட்டார்கள் தள்ளிவிடுவார்கள் இழுக்காறு அப்படின்னு சொன்னால் குற்றம் உண்டாவதற்கான காரணம் வழி காரணம் குற்றம் உண்டாவதற்குரிய வழின்னு சொல்லலாம் குற்றம் உண்டாவதற்கான காரணம்னு சொல்லலாம் படுபாக்குன்னு சொன்னால் படுதல் அதாவது தொழிற்பெயர் இது பாக்கு என்பது தொழிற்பெயர் விகுதி இதெல்லாம் இலக்கண விஷயம் எல்லாரும் இதை புரியலேன்னு கவலைப்பட வேண்டாம் படுதல் அறிந்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் எதிர்கால வினையை நோக்கி வரக்கூடிய கர்மா பின்னால் வரக்கூடியது அதை நினச்சி அந்த காலத்தில் சொல்லக்கூடிய முறையில் படுபாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் படுதுயர் படியாதபடி பாதுகாத்து ஒழுகுதல் வேண்டும் அழுக்காறு அல்லவை இழுக்காறு ஏதம் இந்த நான்கும் இங்கே ஒரே இனமாக வந்திருக்கு பிறருடைய மேன்மைகளை கண்டு உள்ளம் பொறாமல் புழுங்குவதுக்கு பேர் தான் அழுக்காருன்னு பேர் அகத்தில் இந்த மன எரிச்சல் மண்டி போகிறபோது வெளியில் கேடுகள் பல செய்கிறத்துக்கு மனசை தூண்டிடும் அப்படி தூண்டினா கூட அதனால் வரக்கூடிய கெடுதலையெல்லாம் நினச்சி பார்த்து மனிதன் அந்த குணத்தை விடணும் அடக்கமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் தீய எண்ணம் வந்தாலும் தீய செயல் நேராமல் அறிவு நம்மளை காப்பாற்றி அருள் செய்யும் அறிவே வடிவான ஆண்டவனும் அருள் புரியணும்னு பிரார்த்தனை செய்யணும் கெடுதலை நினைக்கிறதும் வழிமொழிகளை வாயத்திறந்து சொல்றதும் இழிந்த செயல்களை புரியிறதும் அழுக்காற்றினுடைய அறிகுறிகள் மனசை கெடுத்து இந்த உயிர் இந்த உடம்பில் வாழ்கின்ற வாழ்க்கையை துன்பமாக்கக்கூடிய தன்மை இந்த அழுக்காறு இந்த பொறாம குணத்திற்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தாய்மான்வர் சொல்லுகிறார் அழுக்காற்றால் நெஞ்சம் அழுங்கிய புன்மாக்கள் இழுக்காற்றால் இன்பநலம் எய்தார் பராபரமே இந்த திருக்குறளோட இதை இணைச்சி சிந்தித்து பார்த்தா இதனுடைய மகிமைகள்லாம் விளங்கும் பதவுரை படிக்கலாம் இழுக்காற்றின் அறிவுடைய மக்கள் பொறாமையினால் தவறான வழியில் போகிறதுனால ஏதம் ஏதம்னா துன்பம் படுபாக்குன்னா தோன்றுவதை அறிந்து அப்படின்னா அறிந்துதான் அதுக்கு அர்த்தம் தேவையில்லை அழுக்காற்றின் அப்பொறாமை காரணமாக அல்லவை அறத்துக்கு புறம்பான அதாவது தர்மத்துக்கு புறம்பான தீய செயல்களை எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் செய்யார் செய்யவே மாட்டார்கள் அறிவுடையவர்கள் பொறாமைப்படுவதால் தவறான வழியில் செல்வதற்கு அந்த பொறாமை காரணமாக இருப்பதால் அதனால் துன்பம் உண்டாவதை அறிந்து அந்த பொறாமை காரணமாக அறத்துக்கு புறம்பான தர்மத்துக்கு மாறான தீய செயல்களை சொற்களாலும் செயல்களாலும் எண்ணங்களாலும் மூன்றினாலும் செய்யவே மாட்டார்கள் என்பதுதான் பொழிப்புற அழுக்காற்றின் அல்லவை செய்யார்